அன்பு கொண்டிருந்த அவர்களுக்கு ஒளியிலான மேடைகள் உண்டு நபிமார்களும் உயிரை தியாகம் செய்தோரும் அவர்களை கண்டு ஆசை கொள்வார்கள் என அல்லாஹ் கூறுவதாக நபி சொல்லாஹு அலிஹஹிசல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் திருமிதி இரண்டு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்